தேவருடைய மகிமை உண்டாவதாக ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக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 அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்றபடியினால் ஆண்டவரை நான் தோத்திருக்கின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் நமது ஆண்டவராய் இந்த உலகத்தில் அவர் பிதாவின் சுத்தம் செய்யும்படியாக அவர் மாம்சத்தில் வாலிப அவர் மாம்சத்தில் இருந்த அந்த காலத்தில் அதாவது உலகம் அவரை நெருக்கி வந்தது என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராய் தேவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் வராந்தரத்தில் உலகத்தை அவருக்கு காண்பித்தான் என்று நாம் காணுகின்றோம் உலகத்தை இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னை நீர் பணிந்து கொள்ளும் இவைகள் உமக்கு நான் கொடுப்பேன் என்று அதாவது சாத்தான் ஆண்டவராகிய தேவனிடத்தில் சொன்னான் என்று மத்திய நான்காம் அதிகாரம் எட்டு டு பத்து வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் அங்கே நாம் இவைகளை கண்டறியலாம் ஆண்டவராகிய தேவன் அவைகளை ஜெயித்தார் என்று நாம் காணுகின்றோம் ஆம் தேவ பிள்ளைகளை இது உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அதாவது உலகம் மாம்சம் பிசாசு என்கிறவைகள் நம்முடைய ஆன்மீகத்தை நஷ்டப்படுத்தும்படியாக நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி அவர்களை தடைய மனதை உலகத்துக்கு நேராக உலக ஆசைக்கு நேராக உலக ஆடம்பரங்களுக்கு வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் உடல் ஊழியக்காரன தேமா என்று சொல்லப்படுகிறது குறிக்கப்பட்ட காலம் வந்த போது உலக நேசம் உலகம் அவருக்குள்ளே புகுந்துவிட ஆரம்பித்தது சொன்னார் அதாவது தேமாச்சத்தின் மேல் உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் தெய்வீக ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது தேவனை விட்டு பிரிப்பது தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பது என்ன தெரியுமா உலகம் உலகம் என்றால் உலகத்தில் அநேக தீமைகள் இணைந்திருக்கிறது நாம் காணுகின்றோம் இனி ஆண்டவராக இயேசு ஆராதிக்கிற பெரும்பகுதி மக்கள் உலகத்துக்குள்ளேதான் இருக்கிறார்கள் ஆறாவது தான் தேவனுக்கு ஏற்கிறார்கள் ஒளியே அவருடைய வாழ்க்கை முழுவதும் உலகத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது என்பதை நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவையான வார்த்தை து தேவனால் உலகத்தை ஜெயிப்பான் தேவனுடைய மகிமை உண்டாவதாக உலகத்தை ஜெயிக்கிறவருக்கு என்ன என்ன கிடைக்கும் என்பதை நான் பின்னாலே பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தை ஜெயிக்காதவர்கள் உலகத்துக்குள்ளேயே அதாவது வாழ்க்கை வைத்திருக்கிறவர்கள் அந்த ஜெயம்பக்தவர்களுக்குரிய நன்மையை பெற அந்த வரிசையில் அவர்கள் அமர என்று நாம் காணுகின்றோம் ஆனால் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒருவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உயர்ந்தோய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையையும் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அவைகள மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீங்க விழுந்து என்னை பணிந்து கொண்ட என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று யாரிடத்தில் சொன்னான் தேவகுமாரனாக சொன்னிடத்தில் சொன்னார் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகல ராட்சியங்களையும் அதில் காண்பித்தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது மீறி அதாவது ஆலையை சாத்தானுடைய கருத்தில் போய்விட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது இன்னும் பறிக்கப்படவில்லை பறிக்கப்படக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு வருகின்றது அறுபடியினால் அவன் சுவாமியின் இடத்தில் சொல்லுகின்றான் இவைகள் எல்லாம் இதில் மகிமைகள் எல்லாம்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 என்று சொல்லுகிறான் இன்று சிலர் இன்றுகிறார்கள் தேவனை கும்பிடாதவர்களும் உலகத்திலே பெரிய சபத்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன கிடைக்காது தெய்வம் அதாவது மறுமையிலே ஜெயம்பற்றவர்களுக்குரிய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது அந்த ஆசிர்வாதத்திற்காகத்தான் நாம் இன்று பாடுபடுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வாசிக்க தொடர்ந்து மகிமை இவை சொன்னார்ட்டிவிட்டுவனாய் கத்த ஒருவர் அவரை பணி அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது எப்பொழுது தெரியுமா அவர் பசியா இருக்கிற நேரத்தில் நாற்பது நாள் சாப்பிடவில்லை இப்பொழுது நாற்பதாவது காண்பிக்கிறான் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படுகிற நேரத்தில் சாத்தான் ஆட்களை அனுப்புவான் அந்த ஐக்கியத்தை விட்டுவிடு அந்த வழியை விட்டுவிடு இந்த ஜீவி தெரியும் மாற்றிக்கோள் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கின்றேன் அல்ல உனக்கு நான் என்ன வசதி தருகிறேன் அருமையாக வாழலாமே ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் காண்பித்து சத்துரு வருவார் அந்த நேரத்தில் அதில் தோல்வி அடைந்தால் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றது தோல்வி அடைந்தவர்கள் என்று நாம் காணுகின்றோம் தோல்வி அடைந்தவர்கள் எல்லா பிள்ளைகளும் படித்த பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வருகிறது பார்த்துவிட்டு அநேகர் ஓடி வந்து மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள் ஜெவம் காணப்படுகிறார்கள் ஒரு சிலர் வந்து அங்கங்கு ஒழிக்கிறது நாம் காணுகின்றோம் தேவளுக்கு மைம உண்டாவதாக சில பையனை ஒழித்துங்க தாப்பனார் கூட்டிட்டு கொண்டு வருகிறார் அவன் தூண் பக்கத்தில் ஒழிக்கிறார் தேவளுக்கு மகிமை உண்டாக ஏன் வாழ்க்கையில தோல்வி அடைந்தபடியால் ஒழிக்கிறார்கள் அதே ஒண்ணமாகத்தான் அதற்குரிய ஜீவத்தில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அதாவது உலகத்தில் அவர்கள் விழுந்து போய்விட்டால் அதாவது உலக மால்வி அடைந்து விட்டால் அப்படித்தான் ஆகும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அநேகர் தேவ சோகத்தோடு ஓடுவதற்கும் அநேகர் தேவ சவத்தில் பின்னாலே போவதற்கும் அநேகர் தேவாராதனைக்கு மனமற்றம் இருப்பதுடைய காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்குள்ளே உலகம் போராடுகின்றது உலகம் அவர்களை மனம் அதாவது வெளிப்படையாக வீழ்ச்சி அடைந்த மாதிரி தெரியாது உள்ள சில அவர்களுக்கு உலக ஆசையை மேற்கொண்டு வரும் ஜீ இருக்காது ஆலயத்தில் இருந்தாலும் தூங்குவார்கள் சாட்சி இருக்காது உற்சாகமா இருக்க மாட்டாரு கொஞ்ச இரங்கும் எங்கேயாவது போய் கண்காட்சிகளை பார்க்கலாமா யாரோடு பேசிக் கொண்டிருக்கலாமா இப்படிப்பட்ட ஊர் சுத்தலாமா என்கிற எண்ணம் தான் வரும் அப்படினால் தேவைய பிள்ளைகளே தேவனால் ஒரு மனிதன் முழுமையாக பிறப்பிக்கப்பட்டிருப்பானால் அவன் அதாவது உலகத்தை ஜெயிப்பான் என்று அண்ணுடைய வாழ்த்து சொல்லுகிறது இந்த உலகம் அண்டவனாக சாத்தானால் கொண்டு வரப்பட்டது அண்டவன் தேவர் அவர்களை ஜெயித்தார் நான் உலகத்தை ஜெயித்தே நீங்களும் ஜெயிப்பீர்கள் அவரை ஒன்றும் மேற்கொள்ளவில்லை கல்லறையும் அவரை அடைத்து வைக்கவில்லை தேவனுக்கு மருமை உண்டாவதாக இன்று நமக்குள்ளே இருக்கிறார் வார்த்தை சொல்கின்றபடுகிறார் அண்டவரை நான் தோற்றுக்கு மருமையை பொதுவான நிறுவத்தில் எழுதும் முதலாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தில் அவர் சொல்லும் போது அவர் இவ்வளவாக சொல்லுகிறார்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 கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் பாடல்கள் ஒரு பத்திரிகை எடுத்து உலக நேசை பார்க்கலாம் என்றால் அங்கேயும் அசுத்தம் எல்லா இடங்களில் கரைபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறது அருமையானவர்களை இவர்களால் நம்ம கரைபடாத விட ஜெயம் பெ ஒரு வாழ்க்கை அதுவே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபத்தினுடைய நிறுவத்தில் எழுதுகிறார் அப்போ முதலாம் நிறுவனம் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போசலன் எழுதும் போது இரண்டாம் அதிகாரம் பதினொன்று டு பதினேழு வரைக்குள்ள வாசிக்கின்ற உரையிலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் உலகத்தில் உள்ளவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று அவர் சொல்லுகின்றார் உள்ள அன்பு கூறாதீர்கள் ஒருவன் அன்பு கூறினால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை பிதாவுக்கு பிரியமில்லாத இடத்தில் அவன் அன்பு கூறுகிறபடியினால் பிதாவுக்கு பிரியமானவர்களை நேசிக்கின்றபடியினால் தேவ அன்பு அவரிலே குறையும் என்று அங்கே நிலவுகின்றார் உலகத்திலும் தேவன் தேவன் தொடர்ந்துச்சின் பெருமிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவை அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகம் உலகமும் அதன் ஒழிந்து போகும்படி செய்கிறோம் நிலைத்திருப்பான் அவனே ஜெயம் வருவான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளதையுடன் யார் வந்து கூறுகின்றார்களோ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 அவர்கள் தேவனியோடு இருக்க விரும்புவார்கள் அதிலே குறைபட்டவுடன் விருப்பங்களும் இழப்புகளும் வேறு பக்கமாக திரும்புகின்றது தோல்வியடைகின்றார்கள் உலகத்தை ஜெயிக்கிறார் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நீதிமொழியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார்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 தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆலோசனைக்காரர்கள் தேவை ஆலோசனை தேவை யார் யார் ஆலோசனை விரும்புகின்றார்களோ அதை பெற்றுக் வேண்டும் விரும்புகின்றார்களோ ஆலோசனை கொடுக்கின்ற நேரத்தில் அவர்களை கவனமாய் கேட்கின்றார்களோ ஆலோசனை வேண்டும் என்று ஒவ்வொரு காரியங்களையும் ஆலோசனை கேட்டு கேட்டு கேட்டு செய்கின்றார்களோ அவர்கள் ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது தேவ இல்லாமல் செய்து அநேகர் வாழ்க்கையிலே தோல்வியடைந்திருக்கிறது நாம் காணுகின்றோம் ஆன்மீக பிரகாரமாக இருந்தாலும் சரி சரியானால் உலகத்தின் மேல் உலக வாழ்க்கையின் மேல் ஆலோசனை தேவை என்று வேகம் சொல்லுகிறது நேரத்தில் போவார்கள் எங்கே இல்லையோ ஆலோசனை விழுந்து போவார்கள் ஒன்றை செய்யப் போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அநேக காரியங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அதிலே அனுபவப்பட்டவர்களும் தேவ அனுக்கெற்றவர்களும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அதிலே அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் எனக்கு தேவாலோசனை இருக்கும் போது நாம் லகுவாக தெய்வீங்க பாதிலை முன்னேறி தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும் மோச பெருந்தலைவர் ஆதிக்குரிய மனிதர் அவர் லட்சக்கணக்கான தேவனுடைய ஜனங்களை வழி ஒரு தேவனுடைய புருஷர் அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது என்று நாம் அவர் அதாவது எதிர்ப்பில் ஜனங்களை வரவழைத்து வந்த பிறகு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 அவருடைய வந்து நான் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன் அந்த பிரகாரம் இந்த ஜனங்களுக்கும் ஊழியத்தை செய்ய முடியும் என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனை அவர் கேட்டார் என்று நாம் இங்கே யாத்திராக புத்தகத்துல இவ்விதமாக நான் வாசிக்கிறோம் யாத்திராகமா பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையில் உள்ளவர்களும் பொரு அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களின் நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் பாரத்தை சுமந்தால் மக்கள் இருக்கும் பிரகாரம் நீ செய்வதும் இப்படி கடலிடுவதும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய்ப்பை சேரலாம் என்றான் மோசன் கே சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தார் சொன்னபடியே அவர் சொல் கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் உமக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன் அதுபடி நீர் செய்யும் அப்படி ஜனங்களுக்கும் உமக்கும் லகுவாக இருக்கும் என்று அவர் சொன்ன ஆலோசனை அவர் கேட்டு அப்படியே செய்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையானவர்களே நாம் கல்யுமானங்களா இருக்கலாம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம் உலக பெரிய அந்தஸ்தர் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அநேகருக்கு நாம் ஆலோசனை அருள்கின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கும் ஆலோசனை தேவை என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மயி உண்டாக நமக்கும் ஆலோசனை தேவை அப்படி நாம் செய்யும் போது பெரிய காரியங்களையும் இங்கே வேதம் சுட்டிக்காட்டுகின்றது ஒரு பெரியவர் ஒரு வழியாக நடந்து போனார் அவர் நடந்து போகின்ற நேரத்தில் ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு கூட்டம் ஒரு தாக்குல தேங்காய் கட்டி கடைசில ஒருவரும் போது இந்த மூட்டையை நாங்கள் தேங்காய் வாங்குற ஒரு அறுபது தேங்காய் இருக்கிறது இதை மாற்றி மாற்றி சுமந்தோம் எங்களால் சுமக்க முடியவில்லை இங்கே கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே நின்றவர்கள் எழுபது பேர் இருந்த தேங்காய் அறுபது ஆளுக்கோர் தேங்காய் எடுத்தால் பத்து பேர் தேங்காயில் ஒரு ஆள் கையில ஒரு தேங்காய் தான் இருக்கிற ஒரு கம்ப எடுத்து அடித்துனால் ஒன்று ஓடங்கள் சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது அதாவது இன்று மனிதர்கள் தங்களுக்கு ஆலோசனை சிறிய காரியத்தை பெரிய பாரமாக சுமந்து அதில் விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள் அதுக்கு ஆலோசனைக்காரர்கள் தேவை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு தேங்காயை கையில் வைத்துக் பிரயாணம் செய்வது எப்படி அவ்வளவுகளையும் ஒன்றாக கட்டி தனியார் சுமந்து முடியாமல் அங்கேயே போட்டுக் கொண்டிருப்பது எப்படி இதே நம்ம என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டான பாரம் ஆயிருந்தாலும் சரி நம்முடைய ஆவிக்குடி ஜீவி வருகிற பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி அவர்களை தீர்த்துக் கொள்ள நமக்கு ஆலோசனை வேண்டும் ஆலோசனை கொடுக்கும் போது அதை மதித்து அதை வேண்டும் என்று இங்கே தேவடைய தெருவசனம் சொல்லுகின்றது தேவனுக்கு மலிமை உண்டாவதாக தன்னுடைய மாமன் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே கேட்டார் நான் இவ்வளவு பெரிய மனிதன் இவ்வள பெரிய காரியங்களை செய்து இத்தனை மக்களை வழிநடத்திக் கொண்டு வந்த மனிதனாக எனக்கு நீர் ஆலோசனை சொல்லவா என்று சொல்லவில்லை அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது பயமதாக இந்த ஆலோசனையின்படி அவர் செய்தபடியால் ஜனங்களை சரியாக வழி என்று நான் வேதத்திலே காணுகிறோம் அப்படி போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தை நடத்துகிற நிலமாயிருந்தாலும் சரி நாம ஒரு அதாவது கூட்டத்திற்கு ஒரு சூப்பரேசராக ஒரு லீடராக அல்லது ஒரு கல்லுபடியில் படிபுறலாம் நமக்கு நேரடியாக தேவன் மூலமாக நமக்கு தேவன் ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லுகிறேன் முப்பத்தி ரெண்டு எட்டில் போது ஆண்டவராஜி தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீவக்காரன் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய காட்டுவனுடைய மைமுண்டாவதாக ஆண்டவனாகிய தேவன் சொன்னார் சங்கீதக்காரன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நமக்கு ஆலோசனை தேவை அனுமதியாதவர்கள் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று போதும் சொல்லுகின்றது நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றவங்க முழங்கண்ணா விழிந்த இடத்திற்கு அங்கே ஒரு சீப் பாஸ்டரோடு பண்ண போது அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் அவரை சந்தித்து அவருக்கு தேவ சத்தியத்தை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு மாறாக கிறிஸ்துவே நேரடியாக வந்து சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்னார் அவர் ஒரு ஆவிக்குரிய பெரிய லீடர் அவர் என்ன சொன்னார் ஆலோசனை வேண்டாம் என்று சொன்னார் அறுபடியினால் இவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெறமாட்டார்கள் எனக்கு அறிவு உண்டு திறமை உண்டு வேறு உண்டு எனக்கு யாரும் ஆலோசனை தர வேண்டாம் என்று யார் எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் என்று நாம் காடுகிறோம் இந்த நாட்களிலே நாம் ஜெயம்பட்டவர்களுக்குரிய தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான நன்மையை சோகரிக்கும்படியாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே நாம் தோல்வியுடைய ஆவல் இருப்பதற்கு நமக்கு நல்ல ஆலோசனை தேவை அந்த மாதிரி நாம் நடக்க வேண்டும் அப்படி நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிற நம்ம ஆதியாக இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது அண்டவராயி தேவர் ஈசாக்கு நிலத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஆலோசனைகள் கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் தந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக உன் தந்ததிக்கு இந்த தேசங்கள் நான் சொல்ல யாவற்றையும் அவன் செய்தால் தகப்பனுக்கு நான் அருளிய வாக்கின்படி உண்மையும் உன்னுடைய நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கும் இடத்திலே ஆண்டவராக தேவர் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் பெற்றால் தான் மறுபுறைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் பெற்றுக் கொண்டால் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுங்கள் என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் நாமும் நம்முடைய சந்ததியிடம் ஆசிர்வதிக்கப்பட மாட்டோம் மறுமையில நாம் ஜெயம்பகத்தவர்களுக்கு இடத்தை நாம் அடைய மாட்டோம் என்பது உண்மை தேவருக்கு மகிமை உண்டாவதாக நான் இந்த படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும் போது இதனிடையே ஒரு ஆண்டுல தோல்வி அடைந்து தோல்வி அடைந்தபடியால் நம்மை காணும்போது வெட்கப்பட்டு ஒழிக்கின்றார்கள் அப்படின்றால் அந்த ஆழ்வுக்குரிய ஜீவியத்தில் அதாவது சரியா இல்லாதவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் மறுமையிலே என்ன செய்வார்கள் ஆண்டவர் வரும்போது அல்லது ஆண்டவருடைய எங்கே இருப்பார்கள் என்பதை பற்றி நான் ரொம்ப சிந்திக்கிற்கு மகிமை உண்டாவதாக ஆடப்படுகிறார் அண்டவராகிய தேவனுடைய சொல்லுகிறது ஆலோசனை அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று கட்டுடைய சொல்லுகின்றபடியதால் அண்டவரை நான் சோசனைக்கிறேன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதும் முப்பது வசனங்களை நான் வாசிக்கின்ற போது தேவன் பிதாவாகிய தேவன் யோகான் ஸ்தானகளை பூமியிலே அனுப்பினார் கிறிஸ்துக்கு வழியில் செம்மை பண்ணும் சமூகத்தில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியஸ்தானம் கொடுக்கும் அவர்களை அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம் வந்தி யுவதா தேசம் எருசலர் சுற்றுப்புறத்தார் எல்லா இடங்களிலேயும் அந்த நர்சேங்கி அவர் அறிவித்தார் அறிவித்த போது அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த மறுபடி பிறக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் தள்ளி போட்டோம் முதலான சகேர ஜனங்களும் என்று அறிக்கை ஆலோசனை கேட்டவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை விட்டார்கள் நியாயசாசிரமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்ட தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மயமாவது வேலமாடுக வரிசையரும் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் தேவ தங்களுக்கு கேடு உண்டாக தேவருடைய ஆலோசனை அவர்கள் தள்ளி போட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் தேவாலோசனை யாருக்கு இல்லையோ தேவாலோசனை யார் கேட்டும் அவர்களை கை கொண்டு அவர்கள் தங்களுக்கு கேடு கொள்ளுகின்றார்கள் என்று இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது பயிமை உண்டாததாக அருமையாளர்கள் தேவ ஆலோசனை கத்தலாசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் தேவ ஆலோசனை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய ஆலோசனை கீழ் சமிக் கொடுக்க எங்களுக்கு வேண்டாம் அவை நாங்கள் கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை அடைந்திருக்கிற நாமும் நமக்கு தேவாலோ கொடுக்கப்படும் அவர்களை விடவும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் எதிர்த்து நின்றவர்கள் அவர்களை எதிர்க்காத ஊக்கோ கடைசி நேரத்தில் மறுபடியும் பிறந்த மீட்கப்பட்ட தேவனுடைய அவர் இவ்விதமாக சொல்லுகின்றதை நாம் இங்கே காணுகின்றோம் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவடைய ராஜ்யத்தை குறித்து பண்ணினதை கேட்டவர்களா உங்களுக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருந்த காலத்தில் தேவையான குறித்து கேட்டவர்களா இனிங்க பார்க்க மாட்டேன் என்று சஞ்சரித்த காலத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் உங்களுக்கு அறிவித்தபடியே எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நீங்க நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு நான் ால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் காணப்படுகின்றேன் என்று அவருடைய ஓட்டத்தை முடிக்க போகிற நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது நாம் இங்கே காண்கிறோம் பிள்ளைகளை கூடி வருகிற திருச்சபைக்கு உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் தரப்படுகிறது அது சில வகையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் சில அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஆனால் தேவனுடைய மனிதனுடைய கடமை என்ன என்றால் தேவனால் அவர்கள் கற்றிருக்கிறவைகளையும் தேவனால் அவர்கள் பெற்றிருக்கிறவைகளையும் சபைக்கு அறிவிக்க அவர்கள் கட்டளை கடமை பெற்றிருக்கிறார்கள் ஆனப்படியால் அவர்களை அறிவிக்கின்றார்கள் அந்த ஆலோசனை கேட்கின்றவர்கள் அவர்களை போல மாறிவிடுகின்றார்கள் தேவருடைய மனிதனுடைய நோக்கம் என்ன என்றால் அப்போ உங்களை அதாவது மீட்கப்பட்ட திருச்சல அங்கே வர வேண்டும் என்று உங்களை கண்டிக்கவும் எச்சரிக்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லவும் நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் அவர்களை உணரத்தக்கதாக நடைமுறைகள் நடந்து காரியம் என்ன என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டு வந்துவிட்டான் என்றால் ஒரு பையனை அடித்துவிட்டு வந்துவிட்டான் அது ஒரு பொருளை திருடி விட்டு வந்து விட்டான் குற்றத்துக்கு அவனை உடனே கண்டித்து முற்றுகைகளை பிறந்தால் அடித்து அதை பெரியவனாக இருந்தால் எச்சரித்து எளிமையால் இப்படி செய்யாது என்று வருத்தத்தையும் கோபத்தையும் காண்பிக்க ஆரம்பித்தால் இதை நாம் செய்யக்கூடாது இதனுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காது நம்மை நல்லவராக நல்லவராக நம்மளை உயர்ந்தவனாக நல்ல ஸ்டேஜில் வைக்க வேண்டும் பெற்றோர்கள் விரும்பி நம்மை கண்டிக்கின்றார்கள் நம்மை நடத்துகின்றார்கள் என்று ஐந்த பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை மதிப்பார்கள் என்று பெற்றோருடைய ஆலோசனைகளையோ ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளையோ பெரியவர்களுடைய ஆலோசனைகளையோ அவர்கள் நடத்துகிற ஊழியர்களுடைய ஆலோசனைகளோ அவமதிக்கிற கூட்டம் உலகத்திலே பெருகி இருக்கின்றது வேவனுக்கு மைமையும் உண்டாகுதார்கள் அந்த காலத்திலே வாத்தியார் என்று சொன்னால் நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் அதாவது ஏதாவது பண்டிகை ஏதாவது முக்கியமான நாள் வந்தால் வீட்டில் உள்ள நல்ல பதார்த்தங்கள் அவர்களுக்கு தனியாக செய்து அந்த வாத்தியாருக்கு கொண்டு கொடுத்து அவருடைய காலை தொட்டு கொம்பிட்டு மரியாதை சொல்லி மறுபடியாக பெற்றோர்கள் அனுப்புவார்கள் நாங்கள் படிக்கிற காலத்திலல்லாம் அப்படித்தான் இருந்தது வேவனுக்கு மயி உண்டாவதாக அப்படி செய்து அவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய ஆலோசனையின்படி அவர்கள் பெரிய மனிதர்களாக ஆக வேண்டும்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 தங்களுக்கு அருமையாக நினைப்பார்கள் நம்மை அருமையாக வைப்பதற்காக நம்ம கண்டித்தார்கள் நமக்கு ஆலோசனை தந்தார்கள் அந்த ஆலோசனை நமக்கு கசப்பாக இருந்தது அந்த ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தது இன்று நாம் அவருடைய ஆலோசனை கேட்காதனால் இவருடைய கீழே நிலைக்கு என்று அப்போதுதான் எடுவார்கள் தேவனுக்கு மலிமை உண்டாவதாக அது எப்படி நல்லா இருந்த அளவு அப்படின்னா வாழ்க்கை அழகு நிலையிலையும் நாம் மேலான இடத்தில் இருக்க வேண்டும் அந்த இடம் ஜெயம்பெற்ற நிலைக்குத்தான் கிடைக்கும் அவர்கள் தோற்று போனவர்கள் மேல் வகுப்புக்கு போகிறது இல்லை என்ற நாம் அறிவோம் அதே மூலமாக தோற்று போனவர்கள் ஜெயம்பர மாட்டார் ஜெயம்பராதவர்கள் மேல்நிலைக்கு போக மாட்டார்கள் நாம் அந்த நிலைக்கு போவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இவனமாக நடத்துகின்றார் அப்போ சொல்ல நான் பிரோஜனமானவர் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அதுபடி நான் அவங்க ரத்தப்படிக்க நீங்களாக இருக்கின்றேன் என்னுடையமான குற்றமட்டதாக இருக்கின்றது நாங்களும் இன்றி உட்கார்ந்து பேசும்போது சபையில் மாத்திரமல்ல உட்கார்ந்து தேவகாரியங்களை பேசும்போது எங்களுக்கு தெரிந்தவைகள் நாங்கள் கற்றவைகள் ஊழியர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்துக் இருக்கிறோம் அறுபடியால் உலகத்தில் உலகத்தில் உள்ள ஒரு மாயை அவைகள் உங்களை ஏமாற்றுகிறோம் பிதாவினால் உண்டானவைகள் அவர்கள் அவர்கள் பிசாசினால் உண்டானவை அது அப்படினால் உலகத்தில் என்று அதனால் தான் ஆலோசனை சொல்லுகின்றோம் தேவத்தராபத்திற்கு அதை எவ்வாறும் தேடினவர்களாக மேல்நிலை அடைந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்து தேவன் வைத்திருக்கிற அந்த அனைத்தையும் நாம் பெற்றுக் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதக்காரான ஆசாப்பு எழுதும் போது எழுதுகிறார் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் ஆசா விவீதமாக ஏற்றுக்கொள்வீர்கள் ஆமா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய ஆலோசனைபடி நடக்கிற அல்லது ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை நீர் என்னை நடத்து அப்படினா என்னுடைய மகிமையாக இருக்கும் என்னுடைய மகிமையினர் சேர்த்துக் மேலாடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக எனக்கு நீலோசனை தருகின்ற சொல்லுகின்றார் என்றால் அவர் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சொந்த வந்துவிட்டது கால்கள் அடிகள் சறுக்குதலுக்கு சத்தே தப்பித் என்று அந்த அதிகாரத்தில் மயி உண்டாவதாக காரணம் என்ன என்றால் அவர் வசிக்கின்ற அந்த கிராமத்தில் ஒரு துர்மார்க்கரை அவர் கண்டார் அந்த துன்மார்க்க நன்றாக சொல்சவில்லை என்று சொல்லொண்டு வருகிறான் இது தேவனுக்கு எப்படி தெரியும் கடவுள் என்று உண்டா கடவுளுக்கு பயப்படுகிறனால மனிதனுக்கு என்ன வேண்டுமே என்று அவன் பேசிக் கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிற மனிதன் கேட்ட இவரால் தாங்க முடியவில்லை நான் தேவனுக்காக இந்த உலகத்தை வருத்தி பெரிய தியாகம் பண்ணுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்களும் இந்த துன்மார்க்கின் இதலமாயிருக்கின்றான் என்னுடைய காரணம் என்ன இதனுடைய முடிவை நான் காண வரைக்கிறோம் உழைந்திருக்க மாட்டேன் என்று தேவனுடைய ஆலயத்துகளை சென்று கதை போட்டு முழங்கால் நிற்க ஆரம்பித்தார் தேவனுக்கு மயி உண்டாவதாக நிற்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய நீண்ட வெளிப்படுத்த பொன்மார்க்கன் சர்க்களான தவறி வந்தான் ஒருங்கி போய் விடுவான் இவரும் ஒரு மகிமையான இடத்திலே போய்கொண்டிருக்கிறார் இதை கண்டபோது தன்னுடைய புத்தி கீழே எழுதுகிறார் யாரும் இப்படி சிந்திக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் தேவரங்களை ஆலோசனை தந்து நடத்துகிற வழியில நடவுங்கள் அதனுடைய முடிவு முடிவு மகிமையாக இருக்கும் ஆலோசனை என்று அவர் எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்றால் மகிமையான ஒன்று இருக்கின்றது அது வர்ணிக்க முடியாது அது மனிதனுடைய கண்கள் காணவில்லை தேவனவைகளை விவரித்து நமக்கு சொல்லி புரியவும் முடியாது அவ்வளவு பெரிய ஒரு நமக்கு ஆலோசனை தந்து வழி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பெரிய பிள்ளைகள் லோக்கல் பிள்ளைகளோடு பழக விட மாட்டார்கள் பிள்ளைகள் உயர்ந்த அவர்களாக பெரிய ஒரு ஸ்டேஜ்க்கு வர வேண்டும் என்ற எழுத்தோடு அப்படி அவர்களை வளர்ப்பார்கள் அப்படி போக நாமும் இந்த உலகத்திலே அதாவது வேவன் சொல்லுகிறது நாம் தான் பெரிய ஜாதிகளாம் நாம் தான் தேவனுடைய மகாராஜர்களுடைய பிள்ளைகள் காலையில் ஆறாயிரித்திருப்பார்கள் மாலையிலே மத்தியானமோ சினிமா தேட்டர்ல இருப்பார்கள் அல்லது மதுக்கடையில இருப்பார்கள் அல்லது சூதாடுகள் இடத்தில் இருப்பார்கள் எங்கும் இருப்பார்கள் இவர்கள் அல்ல நான் இவர்களை அல்ல இப்ப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 அவரு பிந்தி காலம் பரிதாபமாக ஆகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒரு ஜெயம்பற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவிடா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற காரியம் அதுதான் படிக்கிறீர்களா அந்த படிப்பில் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று லட்சியம் உங்களுக்கு இருக்கட்டும் படிக்க முடியாமல் போய்விட்டதா நீங்கள் செய்கின்ற தொழிலே இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் வியாபாரம் செய்கின்றீர்களா உங்களுடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் உங்களுக்கு ஆவிக்குரிய இறங்கி இருக்கிறோம் நாம் ஆனபடி நாள் ஆதி பிரசுத்தல் அடைந்த அதே நாம் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கமும் நீங்கள் இருக்கட்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவருடைய நீங்கள் மேவா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 ஆலோசனை கொடுக்கிறவர்களே மனதிலே எதிராதீர்கள் எரிச்சல் படாதீர்கள் வேண்டாம் என்று எண்ணாதீர்கள் வாழ்க்கையில் ஆலோசனை விழுந்து போவார்கள் யாருக்கு ஆலோசனை இல்லையோ அவர்கள் ஜெயம் பெற மாட்டார்கள் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறபடி எல்லாம் ஆண்டு நான் சொந்திருக்கிறேன் இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை நாம் காணுகின்றோம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை நாம் ஒருவாசிக்கலாம் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் உலகத்தில் நம்மை தோல்வியடை செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அதான் சாத்தாருடைய சக்தி அந்த சாத்தானுடைய வேலை தேவ ஜனங்களை ஜெயம் பெற்றவர்களுக்கு அந்த உன்னத்திற்கு போக விடக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அதற்கு மாறாக அவருடைய தசப்படுப்பதற்கு போராடுவான் இதிலே நாம் இந்த ஜெயத்தை பார்ப்பது வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லவில் சாட்சி நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் அனுபவம் இருக்க வேண்டுமா நமக்கு நாமந்து கொண்டிருப்பதில்லை பிறர் பார்க்கும் தேவனுடைய பார்வையிலே நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும் சாட்சி சொல்லுகிறதை பற்றி கேள்வது இல்லை சாட்சிகளால் ஜீவிப்பதைப் பற்றி எழுதியிருக்கிறது மக்கள் பெருங்கூட்ட மக்கள் இருக்கின்றார் முந்தினார் ஞானஸ்தானம் பெற்றார் அவர் தொடர்ந்து ஐக்கியத்துக்கு வருவார் என்று நினைத்தோம் ஒரு பெரிய பிரச்சனையாராக பிரசவம் தேவனுக்கு அவரை ஜவுமணி விட்டு தங்கள் பிரச்சனையை நெருக்கிறது ஜெவமன வருவார் அப்படி அவர் ஜெய மண்டலுக்கு வந்திருந்தார் அப்படி நான் இடத்துல சொன்னீங்க ஆராதனைக்கு வரவில்லை ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தெய்வீக ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றதா என்றால் அங்க அங்கே போய் கூட்டங்கள் நடத்துவோம் பிரசாரம் பண்ணுவோம் என்றார் இல்லை பிரிக்க நாளை பந்தரகோஸ்து எனக்கு புஷ்பம் இல்ல கோவில் போய் பிரசங்க என்று சொல்லி அவரு நான் சொன்னேன் புஷ்டப்பில் இருந்து அவருக்கு கீழே இருக்கிற ஒருவரும் பிரசுத்தாய் பெறவில்லை உங்களுக்கு எதுக்கு பிரசுத்தாய் பண்டிகை போதிலைக்கு மையம் ஏன் பெற்றவர்கள் அல்லவா பரிசுத்தாவியான நாளை அனுஷ்டிக்க வேண்டும் அவர்கள் அல்லவா அதாவது அதியானவர்களை பற்றிய வரவேற்பு அவர்களா அவரை பற்றிய நேர்மையை எடுத்துரைக்க முடியும் நீங்களே கிறிஸ்துவின் அவர் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று நான் அவருக்கு சொல்லி அனுப்பினேன் தேவனுக்கு மயனு உண்டாவதாக அனுபடி நாள் சாட்சியின் வசனத்தினால் மனிதனுக்கு ஜெயம் கிடைக்கும் சத்துருவை சத்துருவையால் வருகிற உலகத்தின் காரியத்தில் இருந்து அவருக்கு என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் தேவரேன் மலிமை உண்டாவதாக இந்த சாட்சி என்றால் என்ன சொல்லுகிறார் பாருங்க வாசிக்கிறோம் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நாம் ஒருவர் வாசிக்கலாம் அண்ணுள்ள யூதர்கள் கேட்கின்றார்கள் நீர் மேசையாவா உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரீகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளால் இல்லாதவரையினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் செயல்கள் மிக பயங்கரமாக இருக்கிறது அவருடைய ஜீவியத்தை பார்த்தால் அது மனிதனால் முடியாத இருக்கின்றது ஆனபடியால் அவர்கள் கேட்கின்றார்கள் நேர் யார் நீர் யார் எங்களுக்கு சொல்ல தேவன் அவர்களுக்கு சொன்னார் என்று நாம் இங்கே காணுகின்றோம் மகிமை உண்டாவதாக பிரபுத்திரமாக விசுவாசிக்கவில்லை என் பிளாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரீகே என்னை குறித்து சாட்சி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சாட்சி என்று சொல்லும் அதாவது தேவன் அவருக்கு விதித்த அந்த வழியிலே அவர் நடந்தார் கற்பர் இன்னும் ஐந்தாம் அதிகாரத்தில் கொஞ்சம் விரிவான இருக்கிறது பாருங்க ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ஆறாவது வாக்கியம் எனக்கு உண்டு கற்பித்ததும் என்று என்னை குறித்து எனக்கு கற்பித்ததும் நான் செய்கிற கிரியா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது எனக்கு கற்பித்ததோ என்னை சொன்ன காரியங்களை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் சுத்தத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன் இதுதான் சாட்சி என்று அந்தவராய் கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் மகிமை உண்டாவதாக என்னை அனுப்பினார் பிதா என்னை அறியானவர்கள் நம்முடைய வாயினாலே நாம் சொல்லுகிற சாட்சி இரண்டாவது அது சொல்ல வேண்டும் ஆனால் நாம் சொல்லாமல நம்முடைய செய்திகளை வைத்து கிரிகளை வைத்து இவர்கள் தேவ ஜனங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று பிறர் அறிவும் வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் நாம் மற்றவர்களை போல வாழ்ந்து மற்றவர்களை போல பேசி மற்றவர்களை போல ஜீவித்து மற்றவருடைய வார்த்தையினாலே நாங்கள் மேன்மை கூறியோ என்று சொல்லுகிற சாட்சியினால் அது சாட்சி ஆகாது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 புதிய பிள்ளைகளா அவர்கள் கத்துணைய வார்த்தையின்படி அவளுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் மகிமை உண்டாவதாக ஜெயம் பெற்றவர்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும் அவருடைய வாழ்க்கை நேர்மைப்படுத்தப்படும் ஜீ புஸ்தகத்த பெயர் கிருக்கப்படாது அவர்கள் காண்கின்றோம் தேவனுக்கு மைமுண்டாக தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயித்தவர்கள் ஜீவ லட்சத்தை உலகத்தை ஜெயித்தவர்கள் தேவனால் போஷிக்க மறைவான மன்னாவினால் போஷிக்கப்படுவார்கள் ஜெயம் பெற்றவர்கள் தேவன் வைத்திருக்கிற மகிமே ஆண்டவராகி சோனால் மலையிலே மர்வமானார் அவருடைய வெறுக்கக்கூடாது அவ்வளவு உண்மையாக இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவர் ஜெயம் பெற்றவராக இங்கே காட்சி அளித்தார் இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனுடைய கிருமையால் ஜெயம் யாரோ அவர்களுக்கும் அதே அனுபவம் கொடுக்கப்படும் வெண் தரிக்கப்படும் அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தவத்தில் இருக்கும் கிருக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறபடினார் நான் சோத்திருக்கிறேன் ராமத்திற்கு மருமை உண்டாவதாக நான்காவது ஆக வழிப்படுதல் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தையும் நாம் ஒருவர் வாசிக்கலாம் தேவருடைய ஆலயத்திலே தூணாக இருப்பான் இந்த கட்டிடத்திலே அநேக பொருள்கள் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான செங்கல் கொண்ட சுவர்கள் தான் ஒவ்வொரு சுவர்களும் ஆயிரக்கணக்கான செங்கல்கள் இருக்கின்றது பலவிதமான பல பலவிதமான பொருட்களை கொண்டுதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அவைகளை சொல்லவில்லை அவைகளை சொல்லவில்லை ஜெயம்பக்தவர்கள் ஆலயத்தை தாங்கக்கூடிய தூணாக இருப்பார்கள் அவர்கள் முக்கியாக இருப்பார்கள் அந்த தூண் விழுந்துவிட்டால் ஆலயம் விழுந்துவிடும் ஆனபடியால் ஜெயம்பக்தர்களை கொண்டுதான் அது கற்று அவர்கள் எந்த அங்கிருந்து அசையவே அந்த கட்டணத்தை தாங்கி நிற்கிற தூண் சொல்கிறார்கள் அப்புறம் மாறி இருப்பார்கள் இது ஜெயம்பெற்றவர்களுடைய அனுபவம் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனுடைய ஆலயத்தை தாங்கக்கூடியவர்கள் தூணாக இருக்கின்றார்கள் இந்த தூண் என்ன செய்யணும் ஜெயம்பெற்றவர்களாக தான் இந்த காரியம் நடக்கும் என்று நாம் காணுகின்றோம் மற்றவர்களை பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்களை கொண்டு என்ன செய்ய முடியும் எவ்வளவோ வேலைகள் நடக்கிறார்கள் திருச்சூடைய வரிசையை பிடிப்போம் ஐந்தாவது வெளிப்படுவதில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை திராவிட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஜெயம்பத் சிங்காசனத்தில் அருள் கூறியோ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 தேவனுக்கு மைமை உண்டாவதாக எழுதப்பட்டவர்கள் கொஞ்சம் எழுதப்படாத இவ்வளோ அன்றைய சமூகத்தில் இருக்கிறது இருக்கும் அதுபடியினால் ஜெயம்பற்றவன் எல்லா பற்றியும் சுதந்திரப்பான் அந்த ஜெயம்பற்றவனுக்கு நான் தேவனாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக குமாரத்தியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறபடியினால் நாமும் ஜெயம்